மற்றும் அபூதரவர்கள் தங்கள் படுக்கைக்கு வந்தால் என்று கூறுவார்கள் தூக்கத்திலிருந்து விழித்தால் அல்ஹம் புகாரி ஆறு மூன்று இரண்டு நான்கு ஐந்து முதல் துவாவின் பொருள் இறைவா உன் பெயரால் தூங்குகிறேன் உன் பெயரால் விழிப்பேன் இரண்டாவது துவாவின் பொருள் எங்களை உறங்க செய்த எங்களை விழிக்கச் செய்த அல்லாஹுக்கு இல்லா அவனிடமே திரும்புதல் உள்ளது